நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலைமையிலு சோர் த்ரோட் தொண்டைக்கட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் எளிதில் குணமாக ஆடத்தோடைய இலை சாறு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதனுடன் மிளகு தூள் கால் தேக்கிரண்டி கலந்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி அதை வடிகட்டி அதனுடன் தேன் கலந்து இதை பறிக்கி வந்தால் சோற்ரோட் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தொண்டைக்கட்டு எளிதில் குணமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்